ஒன்பது அல்லாஹுவின் தூதர் செல்லாகு அலைகல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹூ என்னை நேரு வழி மற்றும் ஞானத்துடன் அனுப்பியதற்கு ஊமையாவது நிலத்தில் விழுந்த மழையை போன்றதாகும் அவற்றில் சில நிலங்கள் நீரை ஏற்றுக்கொண்டு ஏராளமான பொற்களையும் செடிகொடிகளையும் முளைக்க செய்தன வேறு சில தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளும் தரிசு நிலங்களாகும் அதனை மக்களுக்கு இன்னொரு அது ஒன்றுக்கும் உதவாத வெறும் கட்டாந்தறை அது தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளவும் இல்லை புற்பூண்டுகளை முளைக்க விடவும் இல்லை இதுதான் அல்லாஹுவின் மார்க்கத்தில் விளக்கம் பெற்று நான் கொண்டு வந்த தூதினால் பயனடைந்து கற்றுத்தறிந்து பிறருக்கும் கற்றுக் கொடுத்தவனும் நான் கொண்டு வந்த தூதை ஏறிட்டும் பாராமல் நான் கொண்டு வந்த அல்லாஹுவின் நேர் வழியை ஏற்றுக்கொள்ளாமலும் வாழ்கின்றவனுக்கும் உவமையாகும் இதை அபு மோசா ரதியர்கள் அறிவிக்கின்றார்கள்